வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் ஐந்து இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சர் ஹம்ப்ரி கில்பர்ட் என்பவர் வட அமெரிக்காவில் இங்கிலாந்துக்கான முதலாவது குடியேற்ற நாட்டை தற்போதைய செயின்ட் ஜோன்ஸ் நியூ பவுன்லாந்தில் அமைத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் முகமதியர்களுக்கான திருமண சட்ட விதிகள் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவும் பனாமாவும் கூட்டாக பனாமா கால்வாய் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் கிளீவ்லேண்ட் ஓகியோ என்னும் இடத்தில் முதலாவது டிராபிக் சிக்னல் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹாரி ஹவுட்னி என்பவர் நிரப்பட்டு அடைக்கப்பட்ட தண்ணீர் தொட்டியில் தொண்ணூத்தி ஓரு நிமிடங்கள் இருந்து சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈக்வடாரில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஐம்பது நகரங்கள் அழிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புர்கினோ பாசோ பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பதினேழு மாத தேடுதலின் பின்னர் நெல்சன் மண்டேலா அவர்கள் கைது செய்யப்பட்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரை விடுவிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா சோவியத் ஒன்றியம் பிரிட்டன் ஆகிய நாடுகள் காற்று மண்டலம் விண்வெளி மற்றும் நீருக்கடியில் அணு ஆயுத சோதனைகளை நிறுத்த உடன்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போர் ஆரம்பமானது சாதாரண மக்கள் போல் உடை அணிந்து பாகிஸ்தான் இராணுவத்தினர் இந்திய எல்லையை கடந்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யூகோஸ்லாவியா போரின் போது குரேஷியா செர்பிய நகரமான கினின் நகரை கைப்பற்றியது இந்த நாள் குரேஷியா நாட்டில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மறைனர் ஏழு விண்கலம் செவ்வாய்க்கோளிற்கு மிக அருகில் சென்றது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு நீல்ஸ் ஹென்ரிக் ஏபல் நார்வே கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மாப்பசான் பிரான்ஸ் கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை தமிழக கர்நாடக வயலின் இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மு முத்தையா செட்டியார் தமிழக அரசியல்வாதி சமூக சேவகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஹெரல்டு ஹோல்ட் ஆஸ்திரேலியாவின் பதினாறு பதினேழாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஹரிகிருஷ்ண கோனார் மேற்கு வங்க அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேவன் நாயர் சிங்கப்பூரின் மூன்றாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோ அழகர் சாமி தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜே பி சந்திரபாபு தமிழக நகைச்சுவை நடிகர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் அமெரிக்க விண்வெளி வீரர் ஆயிரத்தி ஆண்டு பாப்பா உமானாத் இந்திய இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே பாலாஜி திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நலாயினி தாமரை செல்வன் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கஜோல் இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெனிலியா இந்திய நடிகை இந்த நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஃப்ரெட்ரிக் ஆங்கிள்ஸ் ஜெர்மனியின் மெய்யியலாளர் மார்க்சியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மர்லின் மன்ரோ அமெரிக்க நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே ராமசாமி தமிழக நாடக திரைப்பட நடிகர் பாடகர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அரசு மணிமைகளை தமிழக எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் குரோஷியா நாட்டில் வெற்றி தினம் புர்கினோ பாசோ நாட்டின் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே